அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியம் வாயால் சொல்லல் தீமை தரக்கூடிய கொடுமையான சொற்களை தவறிக்கூட தன்னுடைய வாயால் சொல்லிவிடுவது என்பது நல்ல ஒழுக்கம் தலை சான்றோர்க்கு ஒரு யலாத செயல் என்பதுதான் இதனுடைய பொருள் ஒழுக்கமுடையவர்க்கு தீயவழுக்கியும் வாயால் சொழல் ஒவ்வாவே ஒழுக்கமுடையவர்க்கு தீயவழுக்கியும் வாயால் சொலல் ஒல்லாவே அப்படி சொல்லலாம் தீயவழுக்கியும் வாயால் சொல்லல் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே அப்படின்னு சொல்லலாம் நல்லொழுக்கம் நின்ற சான்றோர் மறந்தும் பிறர்க்கு தீமை விளையும் சொற்களை கூறமாட்டார்கள் என்பது கருத்து அவர்கள் இயல்பாகவே பிறர்க்கு இன்பமாகவும் அன்பாகவும் பேசி பழகும் தன்மையுடையவர் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் வாயால் சொலல் என்று அவர்களுடைய மேன்மையை விளக்கி சொன்னார் அப்படி ஒருகால் பேச வேண்டுமானால் அதற்காக அவர்கள் பேச முடியாமையை காட்டுவதற்காகத்தான்ா என்று ஒல்லாவே என்று கூறினார் சொல்லில் தீமை என்பது பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் கடுமையான சொல் பொய்ச்சொல் வஞ்சனை சொல் புறஞ்சொல் பொறாமை சொல் ஆகவே கடுஞ்சொல் பொய்சொல் வஞ்சனை சொல் புறஞ்சொல் பொறாமை சொல் அப்படிங்குறதான் சொற்களில் இருக்கக்கூடிய அது அனைவருக்கும் துன்பம் தரும் சொலல்னு சொன்னாலே அது வாயால் தான் சொல்கிறதுங்கிற அர்த்தம் வரும் ஆனாலும் கூட வாயால் சொலல் அப்படின்னு சொன்னால் அப்படி பழகி அந்த வாய் அதாவது நல்ல சொற்களையே பேசி பேசி பழகின வாய் ஒரு நாளும் தப்பாக பேசவே முடியாது அவ்வளோ தூரத்துக்கு ஆங்கிலத்தில் கூட இதை சொல்லுவார்கள் மசில் மெம்மரியும்பாங்க அதாவது பிரெயினில் இருக்கிற மெம்மரி வேற சுபாவமாகவே பேசி பேசி அப்படி ஆகிடும் தப்பாக பேசவே வராது அவ்வளோ பேசி பழகியிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பல இடங்களில் இந்த வாய் சொல் வள்ளுவர் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அதனுடைய சிறப்பை காட்டுறதுக்கு தான் அந்த ஒழுக்கமுடையவர்களுக்கு தவறான பேச்சுக்கள் வராது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாய் சிறப்புடையதுங்கிறத காட்டுறதுக்காக தான் அப்படி சொன்னார் ஆக தீய வார்த்தைகளை மறந்தும் தன்னுடைய வாயால் ஒழுக்கமுடையவர்களுக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் நம்ம பார்த்த விஷயம் ஒழுக்கமுடையவர் சொல்லாரே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒல்லாவேன்னர் வாய் பேச முடியாது அந்த வாய்க்கு அந்த சக்தி இல்லைங்கிறத சொல்லியிருக்கார் அவர் பேச மாட்டார்னு சொல்லலை வாய்க்கே அந்த சக்தி இல்லைன்னு விட்டார் இதனுடைய தன்மையை நம்ம கூர்ந்து நோக்கி ஓர்ந்து சிந்திக்க வேண்டும் வழுக்கியும் அப்படின்னா தவறாக அயர்ந்தும் மறந்தும்னு அர்த்தம் மறந்து கூட தவறாக பேச மாட்டார்கள் ஏதோ கவனக்குறைவாகவோ மறந்து தவறாக பேசிவிட்டார்கள் என்றோ சொல்ல முடியாது ஒல்லா அப்படின்னு சொன்னால் இயலாது அப்படின்னு அர்த்தம் ஒல்லான்னா இயலா ஏன்னு வந்திருக்கு ஏக்காரங்கிறது எதாவது ஒல்லாவேன்னு சொன்னதுனால உறுதியும் தெளிவும் இருக்குது நிச்சயமாக முடியாதுன்னு அர்த்தம் தீய சொல் சான்றோர்வாய் தோன்றா அப்படின்னு நான்மணிக்கடிகைங்கிற நூல் சொல்லியிருப்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் விதுரை நீதி சொல்லுகிறது ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கக்கூடாது பிறரை தாக்குகிற கொடுஞ்சொல்லை சொல்வதை தவிர்க்க வேண்டும் என்று உபதேசித்திருக்கிறது ராமாயணத்தில் நகர் நீங்கு படலத்தில் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடல் சொல்கிறது சிறந்த உன் நாவால் இழிந்த வார்த்தைகளை நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிற கருத்தை நாம் சிந்தித்து பார்க்கலாம் பதவுரை வழுக்கியும் கூட மறந்து கூட வாயால் வாயினால் தீய தீமை பயக்கும் அல்லது பயனற்ற சொலல் சொற்களை கூறுதல் ஒழுக்கமுடையவர்க்கு ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு ஒல்லாவே இயலவே இயலாது தவறிக்கூட வாயினால் தீமை பயக்கும்